பாடம் தொண்ணூற்றி ஏழு நன்மையை தேடல் ஆலோசனை செய்தல் அல்லாஹ் கூறுகின்றான் காரியங்களில் அவர்களிடம் ஆலோசனை செய்வீராக மூன்றாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களிடையே அவர்களின் காரியங்களில் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கும் நாற்பத்தி அத்தியாயம் முப்பத்தி வசனம்